ஒன்பது ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நுன்பு நூற்குமாறும் தூங்கும் துருமாறும் என்னிடமில் நேசர நபிசல்ல வலியுறுத்தினார்கள் ஒன்று ஒன்பது எட்டு ஒன்று முஸ்லிம் ஏழு இரண்டு ஒன்று தூங்கும் முன் பித்திருத்தொள்வது என்பது இரவின் இறுதியில் விழிக்க இயலாது என்பதில் உறுதியாக உள்ளவருக்குத்தான் விழித்து எட முடியும் என்பதில் உறுதியாக உள்ளவருக்கு இரவின் இறுதி நேரம்தான் மிகச்சிறந்ததாகும்